முதலாளித்துவம் சோசியலிசம் சிறு உற்பத்தி துறைகள் பேராசிரியர் பிரபாத் பட்நாயக் அதிபர் ஜூலியஸ் நெய்ரே பெயரில் நடத்தப்பட்ட கருத்தரங்கில் பேசியதன் தொகுப்பே இக்கட்டுரை சிறு உற்பத்தி துறையை கபலீகரம் செய்யும் முதலாளித்துவம் முதலாளித்துவம் எப்போதுமே தன்னை நிலைநிறுத்தி கொள்ள தன் முனைப்புடன் கூடிய தன்னிச்சை நடவடிக்கைகளுடன் செயல்படும் அமைப்பு தன்னுள்ளே இருக்கும் பல உள்ளார்ந்த போக்குகளால் அது வழிநடத்தப்படுகிறது பொதுவான சூழலில் சாதாரண காலகட்டத்தில் முதலாளித்துவ நாடுகளின் அரசானது இந்த உள்ளார்ந்த போக்குகளுக்கு ஆதரவாக செயல்படும் அந்த போக்குகளை தக்கவைக்க வேண்டிய அனைத்தையும் செய்யும் மேலும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்தும் அப்படிப்பட்ட முதலாளித்துவத்தின் உள்ளார்ந்த போக்குகளில் ஒன்று முதலாளித்துவ அமைப்பிற்கு முன்பு ஒரு நாட்டில் வளர்ந்து தழைத்து வந்த பாரம்பரிய சிறு உற்பத்தி தொழில்களை கபலீகரம் செய்வது இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ என்ற இரண்டு வடிவங்களில் நிகழ்கிறது ஒன்று கையிருப்பு ஸ்டாக் வடிவம் மற்றொன்று சுழற்சி இயக்க ஓட்ட வடிவம் ஃப்ளோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உள்ள ஒரு காரணியின் மாற்றத்தை ஃப்ளோ காட்டும் ஸ்டாக் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த காரணியின் அளவினைச் சுட்டிக்காட்டும் உதாரணத்திற்கு செல்வம் என்பது ஸ்டாக் வருவாய் என்பது ஃப்ளோ பொதுவாக முதலாளித்துவ அமைப்பின் அரசாங்கம் முதலாளிகளுக்கு சாதகமாக செயல்படுகிறது இதன் மூலமாக இந்த முதலாளித்துவ நாடுகளில் உள்ள தனியார் முதலாளிகள் தாங்களே நேரடியாக இந்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் ஸ்டாக் வடிவம் ஸ்டாக் வடிவத்தில் சிறு உற்பத்தியாளர்களின் உற்பத்தி வழிமுறைகள் பறிக்கப்படுவது என்பது அவசியமாகிறது அதாவது சிறு உற்பத்தியாளர்களுக்கு இதனால் வரை அவர்களிடம் இருந்த உற்பத்தி வழிமுறைகளின் மீது அவர்களுக்கிருந்த உரிமைகள் பறிக்கப்படுகின்றன இந்த உற்பத்தி வழிமுறைகளின் மீதான உரிமைகள் சில நேரங்களில் முற்றிலும் இலவசமாகவே கையகப்படுத்தப்பட்டு விடுகின்றன இன்னும் சில நேரங்களில் பெயரளவிற்கு விலை கொடுக்கப்பட்டு வாங்கப்படுகின்றன உண்மையில் இந்த விலை என்பது அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விலையை விட மிக குறைவாகவே இருக்கும் அதே போல சிறு உற்பத்தியில் பங்கெடுக்கும் ஒரு பிரிவினர் குறிப்பாக பாரம்பரியமாக தொழிலாளர்கள் அனுபவித்து வரும் சில வழக்கமான உரிமைகளும் சேர்த்தே பறிக்கப்படுகின்றன முதலாளித்துவத்தால் அவர்களது கோரிக்கைகளும் எப்போதுமே கண்டுகொள்ளாமல் விடப்படுகின்றன அடுத்தது ஃப்ளோ வடிவம் ஃப்ளோ வடிவத்தில் சிறு உற்பத்தியாளர்களின் உற்பத்தி வழிமுறைகள் பறிக்கப்படுவதில்லை மாறாக இந்த முறையில் சிறு உற்பத்தி துறையில் ஈடுபடும் அனைத்து பிரிவினரும் வருமான சுருக்கத்தினை எதிர்கொள்கின்றனர் ஒன்று அப்பட்டமான கொள்ளையின் மூலம் இரண்டு சமமற்ற ஏற்ற தாழ்வான பரிமாற்றத்தின் மூலம் மூலதனத்திற்கும் உழைப்பிற்கும் இடையிலான சமமற்ற பரிமாற்றத்தின் காரணமாக அதாவது தொழிலாளர்களின் உழைப்புக்கேற்ற ஊதியம் வழங்கப்படாமல் அவர்களிடமிருந்து உறிஞ்சப்படும் உபரி உழைப்பின் காரணமாகவும் சந்தையில் அவ்வப்போது நிலவும் அதிகப்படியான விலையினை தனது உற்பத்தி பொருட்களுக்கு பெறுவதன் காரணமாகவும் மூலதனம் அதிக லாபத்தை பெறுகிறது இத்தகைய உழைப்பிற்கும் மூலதனத்திற்கும் இடையிலான சமமற்ற பரிமாற்றத்தின் மூலமாக மூன்றாவது அரசின் வரி விதிப்புகளின் மூலம் அதாவது முதலாளித்துவ அரசு முதலாளிகளுக்கு உதவும் வகையில் அவர்களுக்கு சாதகமாக வரி விதிப்பு முறைகளை பின்பற்றும் என்ற வழிமுறையின் மூலமாக நான்காவது பாரம்பரிய சிறு உற்பத்தியாளர்களுக்கும் முதலாளித்துவ உற்பத்தியாளர்களுக்கும் இடையில் வர்த்தக சமநிலை இருந்தாலும் சிறு உற்பத்தியாளர்களின் உற்பத்தி பொருட்களுக்கான சந்தைகளை பறித்துக்கொள்வதன் காரணமாக இவை எல்லாவற்றாலும் சிறு உற்பத்தி துறையில் வேலையின்மை என்பது உருவாகி அதன் விளைவாக வருமானமின்மை என்பதும் வருமான குறைவு என்பதும் ஏற்படுத்தப்படுகிறது சுருக்கமாக சொல்வதென்றால் காலனி அதிகத்தின் போது காலனிய நாடுகளில் தொழில்துறைகள் தகர்க்கப்பட்டது போல் பாரம்பரிய தொழில்கள் நசிவடைய செய்யப்படுகின்றன இதனால் சிறு தொழில் புரிபவர்களிடையே வருமானச் சுருக்கம் உருவாக்கப்படுகிறது வேலையின்மையும் வருமான சுருக்கமும் ஏன் சமநிலைப்படுத்தப்பட்ட வணிகம் இருப்பதாகச் சொல்லப்படுகிறது அப்புறமும் ஏன் வேலையின்மை உருவாக்கப்படுகிறது என்பதனை கெய்னீஷியன் கோட்பாட்டின் அடிப்படையிலோ அல்லது நியோ கிளாசிக்கல் கோட்பாட்டின் அடிப்படையிலோ தெளிவாக சொல்ல முடியவில்லை இந்த வடிவத்தில் சிறு உற்பத்தியாளர்களிடம் ஏற்கனவே இருக்கும் விவசாயத்திற்கான நிலப்பரப்பு அதே அளவில் தான் இருக்கும் பெரும்பாலும் அதன் முழு பரப்பளவும் சிறு உற்பத்திக்கு பயன்படவும் செய்யும் ஆனால் பிரச்சனை எங்குள்ளது என்று பார்த்தோமானால் முதலாளித்துவ அமைப்பின் கீழ் முதன்மை விவசாய பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன அதேபோல முன்பு சிறு உற்பத்தியாளர்களால் உற்பத்தி செய்யப்பட்ட கைவினைப் பொருட்களுக்கு பதிலாக தொழிற்சாலைகளில் இயந்திரங்களால் தயாரிக்கப்படும் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியில் ஒரு சமநிலை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த இயந்திர தயாரிப்புகளின் ஏற்றுமதியினால் சிறு உற்பத்தியாளர்களாக உள்ள கைவினை உற்பத்தியாளர்களின் உற்பத்தி பாதிக்கப்படுகிறது கைவினை கலைஞர்கள் தங்கள் தொழிலை செய்ய முடியாமல் வேறு எங்கும் செல்லவும் முடியாமல் துன்பப்படுகின்றனர் இதன் காரணமாக இவர்களின் உணவு மற்றும் மூலப்பொருட்களின் நுகர்வளவு குறைந்து போகிறது நுகர்வின் அளவு குறையும் உற்பத்தியும் பாதிக்கப்படும் இதுவே வேலையின்மைக்கு காரணமாகிறது அதாவது சிறு உற்பத்தியாளர்களுக்கான சந்தை அவர்களிடமிருந்து பறிக்கப்படுகிறது அதன் மூலம் வேலையின்மை உருவாக்கப்படுகிறது இதனால் அவர்களது வருமானம் அவர்களிடமிருந்து பறிக்கப்படுகிறது இதன் விளைவாக அவர்களுக்கென உள்ள சந்தை இடத்தில் அவர்களிடையே அதிகமான எண்ணிக்கையில் போட்டி ஏற்படுவதன் காரணமாக அதிக அழுத்தம் சிறு உற்பத்தி துறையில் ஏற்படுகிறது முதலாளித்துவத்தின் ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளின் கீழ் இது தவிர்க்க விடுகிறது இதைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றில் ரோசா லக்சம்பர்க் தன்னுடைய மூலதன சேர்க்கை என்ற நூலில் குறிப்பிடுகிறார் ஐரோப்பாவிலேயே கூட பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதியில் முதல் உலகப்போர் துவங்கும் முன்பு முதலாளித்துவ தோற்றத்தின் போது கனடா அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்காவில் ஐம்பது மில்லியன் மக்கள் தங்கள் தாய்நாட்டை விட்டு வெளியேறி வந்து குடியேறினர் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நோபல் பரிசு பெற்ற ஆர்த்தர் லூயிஸ் என்ற பொருளாதார நிபுணர் குறிப்பிடுகிறார் இப்படி குடியேறியவர்களால் உள்ளூர்வாசிகளின் நிலங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன இவர்கள் விவசாயம் போன்ற தொழில்களிலும் ஈடுபட்டனர் அதனால் முதலாளித்துவத்தினால் ஏற்பட்ட வேலையின்மை என்பது ஐரோப்பாவிற்குள்ளேயே தீர்த்து கொள்ளப்பட்டது ஆனால் இதுபோன்ற வாய்ப்புகள் மூன்றாம் உலக நாடுகளில் முதலாளித்துவத்தினால் இடப்பெயர்வுக்கு ஆளானவர்களுக்கு கிடைக்கவில்லை இன்றைக்கு அதற்கான வாய்ப்பு என்பதே இல்லை எனவே சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் சிறு உற்பத்தி துறையின் ஆக்கிரமிப்பு என்பது மேலே கூறிய ஸ்டாக் அண்ட் ஃப்ளோ வடிவத்தில் சிறு உற்பத்தியாளர்களின் உற்பத்தி வழிமுறைகளை ஆக்கிரமிப்பதன் மூலமும் அவர்களது உரிமைகளை பறித்து கொள்வதன் மூலமும் அந்த துறையிலே வருமானச் சுருக்கத்தினையும் வேலையின்மையையும் உருவாக்குவதன் மூலமும் முதலாளித்துவத்தால் தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக அரங்கேற்றப்படுகிறது முதலாளித்துவம் கபலீகரம் செய்வது என்ன தவரான கண்ணோட்டங்கள் சிறு உற்பத்தி துரையை முதலாளித்துவம் கபலீகரம் செய்வதன் காரணமாக ஏற்படும் விளைவுகள் குறித்து குறைந்தது நான்கு தவறான கருத்துகள் அல்லது கண்ணோட்டங்கள் உள்ளன ஒன்று முதலாவதாக சிறு உற்பத்தி துறையை முதலாளித்துவம் ஆக்கிரமிப்பு செய்யும்போது அந்த துறையில் இருந்து துரத்தப்படும் சிறு உற்பத்தியாளர்கள் முதலாளித்துவ அமைப்பின் கீழ் பாட்டாளி வர்க்கமாக கிரகிக்கப்படுகிறவர் முதலாவதாக சிறு உற்பத்தி துறையை முதலாளித்துவம் ஆக்கிரமிப்பு செய்யும் போது அந்தத் துறையில் இருந்து துரத்தப்படும் சிறு உற்பத்தியாளர்கள் முதலாளித்துவ அமைப்பின் கீழ் பாட்டாளி வர்க்கமாக கிரகிக்கப்படுவர் இதே முதலாளித்துவ அமைப்பிற்குள் ஏற்கனவே வேலையின்றி வேலை தேடிக்கொண்டிருக்கும் தொழிலாளி வர்க்கப்படையும் இருக்கும் ஆனாலும் இப்படி பாட்டாளி வர்க்கமாக மாற்றப்படும் சிறு உற்பத்தியாளர்களின் துன்பம் என்பது ஒரு இடைப்பட்ட காலத்திற்கு மட்டுமே இருக்கும் இது முதலாளித்துவம் தன்னை விரிவுபடுத்திக் கொள்ளும்போது அந்த விரிவாக்கத்தின் ஒரு பகுதியே அல்லாது இதனால் இரண்டு நிரந்தரம் முரண்பட்ட பிரிவுகள் என்பது எப்போதும் உருவாக்கப்பட போவதில்லை என்கிற கருத்து இது முற்றிலும் தவறான கருத்தாகும் முதலாளித்துவ அமைப்பின் கீழ் வறுமைக்கும் சீர்குலைவிற்கும் தள்ளப்படும் சிறு உற்பத்தியாளர்கள் சிறு உற்பத்தி துறையிலேயே இருக்கவும் முடிவதில்லை தொழிலாளர்களோடு தொழிலாளர்களாக ககிக்கப்படுவதற்காக இது முற்றிலும் தவறான கருத்தாகும் முதலாளித்துவ அமைப்பின் கீழ் வறுமைக்கும் சீர்குலைவிற்கும் தள்ளப்படும் சிறு உற்பத்தியாளர்கள் சிறு உற்பத்தி துறையிலே இருக்கவும் முடிவதில்லை தொழிலாளர்களோடு தொழிலாளர்களாக கிரகிக்கப்படுவதற்கான வாய்ப்பு என்பதும் இல்லை ஏனென்றால் முதலாளித்துவ அமைப்பின் கீழ் போதுமான வேலை வாய்ப்பு என்பது எப்போதும் உருவாக்கப்படுவதில்லை ஐரோப்பாவிலேயே கூட இது சாத்தியமாகவில்லை மூன்றாம் உலக நாடுகளில் இதற்கான சாத்தியம் என்பது இல்லவே இல்லை இதனை ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் டேனியல் சன்னிற்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி எழுதிய கடிதத்தில் குறிப்பிடுகிறார் மார்க்சின் காலம் கழிந்து எத்தனையோ பத்தாண்டிகள் கடந்துவிட்டன வரலாற்று அனுபவங்கள் இப்போதும் இதனை உறுதிப்படுத்துகின்றன உதாரணத்திற்கு சமீபத்தில் இந்திய பொருளாதாரம் உலகின் கவனத்தை ஈர்க்கும் அளவிற்கு அதிக வளர்ச்சியை எட்டியது இந்த வளர்ச்சி மூன்றாம் உலக நாடுகளில் பின்பற்றப்படும் உலகமய நவீன தாராளமயத்தின் லாப விளைவுகளுக்கு ஆதாரமாக காட்டப்பட்டது ஆனால் உண்மையில் இந்தியாவின் வேலைவாய்ப்பு விகிதம் இந்த பொருளாதார வளர்ச்சிக்கேற்ற அளவிற்கு உயர்வில்லை என்பதோடு மிக அற்பமான வளர்ச்சியையே எட்டியுள்ளது மேலும் உழைக்கும் மக்களின் எண்ணிக்கை விகிதத்தோடு ஒப்பிடுகையில் இந்த வேலைவாய்ப்பு வளர்ச்சி விகிதம் அதற்கும் கீழாகவே உள்ளது என்பதுதான் புள்ளி விவரங்கள் சொல்லும் உண்மை உதாரணத்திற்கு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் ஆண்டிற்கு எட்டு சதவீதமாகும் அதே நேரத்தில் ஒரு தொழிலாளி ஒரு வருடத்தில் அதிகபட்சம் வேலையில் இருந்த கால அளவின் அடிப்படையில் வேலையின் வழக்கமான நிலையின் விகிதத்தை கணக்கிட்டால் அது வெறுமனே பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதத்திற்கும் குறைவாகவே உள்ளது இது அந்த நேரத்தில் இருந்த வேலை தேடும் மற்றும் வேலையில் இருந்த தொழிலாளர்களின் வளர்ச்சி விகிதமான ஒன்று புள்ளி ஐந்து சதத்தோடு ஒப்பிடும்போது அந்த விகிதத்தையும் விட குறைவாகும் எனவே முதலாவது கருத்து தவறானது என்பது நிரூபிக்கப்படுகிறது இரண்டாவதாக புராதன மூலதன சேர்க்கை குறித்த மார்க்சின் விவாதம் முதலாளித்துவம் துவங்கும் காலகட்ட வரையறைக்குள் நின்றுவிடுகிறது முதலாளித்துவ அமைப்பு உருவான பிறகு அதனுடைய இயக்கவியலானது மூலதனம் நூலின் இரண்டாம் தொகுதியில் மறு உற்பத்தி திட்டங்களின் விரிவாக்கம் பற்றி மார்க்ஸ் குறிப்பிடுவதோடு ஒத்துப்போகிறது சிறு தொழில்களை கபலீகரம் செய்யும் அதிதீவிர இரக்கமற்ற நடவடிக்கைகளுக்கும் முதலாளித்துவத்தின் இயக்கவியலுக்கும் தொடர்பே இல்லை காரல் மார்க்ஸ் கூட முதலாளித்துவம் துவங்குவதற்கு முன்பு தோன்றிய பாரம்பரிய துறைகளை முதலாளித்துவம் கபலீகரம் செய்வது குறித்து எதுவும் விவாதிக்கவில்லை என்ற ஒரு கருத்து நிலவுகிறது இந்த கருத்து முற்றிலும் தவறானது ஏனென்றால் பத்தொன்பதாம் நூற்றாண்டு முழுவதும் உலக முதலாளித்துவத்தின் இயக்கவியலை தக்கவைப்பதற்கான பங்கினை காலனியமும் காலனி ஆற்றி வந்தது இது குறித்து எஸ் சால் போன்ற பொருளாதார வரலாற்று ஆய்வு புத்தகங்களை எழுதியுள்ளனர் பிற்காலத்தில் மார்க்ஸே கூட இந்தியாவில் இருந்து பெருமளவிற்கான உபரி லாபம் பிரிட்டனுக்கு கொள்ளை கொண்டு போவது குறித்து டேனியல்சன்னிற்கு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி எழுதிய கடிதத்தில் குறிப்பிடுகிறார் அந்த கடிதத்தில் ஆங்கிலேயர்கள் ஆண்டுதோறும் இந்திய மக்களிடமிருந்து பெருமளவு பொருட்களை சம மதிப்பிலான எந்த ஈடும் கொடுக்காமல் அல்லது இந்தியர்களுக்கு சேர வேண்டிய இந்திய மதிப்பின் அளவிற்கான தொகையே கூட கொடுக்காமல் இன்னும் சொல்ல போனால் ஏறக்குரிய இலவசமாக இங்கிலாந்திற்கு கொண்டு செல்கின்றனர் இந்த தொகையானது இந்தியாவில் உள்ள அறுபது மில்லியன் விவசாய மற்றும் தொழில்துறை தொழிலாளர்களின் மொத்த வருமானத்திற்கு சமமாகும் இது இந்திய மக்களை அதிகப்படியாக துன்பத்திற்குள்ளாக்கும் அதிதீவிர இரக்கமற்ற நடவடிக்கையாகும் என்று முதலாளித்துவத்தின் கபலீகரம் குறித்து எழுதியுள்ளார் இந்த அதிதீவிர இரக்கமற்ற நடவடிக்கைக்கும் முதலாளித்துவத்தின் இயக்கவியலுக்கும் தொடர்பே இல்லை என்று சொல்வது அபத்தமானது வேறு வார்த்தைகளில் சொல்வதென்றால் சிறு துறையை ஆக்கிரமிக்கும் முதலாளித்துவத்தின் செயல்பாடு என்பது வெறுமனே அது பிறக்கும்போது மட்டும் நிகழ்வதல்ல மாறாக அது வாழும் முழுவதும் நிகழ்வதாகும் அதேபோல சிறு தொழில் நசுவினால் கடுமையான துன்பத்திற்குள்ளாகும் சிறு உற்பத்தியாளர்களை முதலாளித்துவம் தனது தொழிலாளி வர்க்கப்படையுடன் கிரகித்துக்கொள்வதில்லை இது முதலாளித்துவம் இருக்கும் காலம் வரை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் இந்த சிறு உற்பத்தியாளர்கள் செல்லுமிடம் அறியாது துன்பத்தில் உழன்று கொண்டுதான் இருக்கின்றனர் இந்த அம்சம் நவீன கிளாசிக்கல் பொருளாதார கோட்பாட்டினாலோ அல்லது சர்வதேச நிதியம் மற்றும் உலக வங்கி போன்ற நிறுவனங்கள் பின்பற்றும் இதுபோன்ற கொள்கைகளாலோ அங்கீகரிக்கப்படவில்லை மாறாக அவை முதலாளித்துவத்தின் கீழ் பெரு முதலாலிகளும் பெரு நிறுவனங்களும் அடையும் பலன்கள் சொட்டு சொட்டாக கீழே ஏழைகளை சென்றடையும் என்ற ட்ரிபிள் டவுன் தியரியை வலியுறுத்துகின்றன மூன்றாவதாக சொல்லப்படும் இந்த கருத்தும் மேற்கூறிய அம்சத்தை உள்வாங்கவில்லை என்பதோடு அது முற்றிலும் வேறான இன்னொரு கண்ணோட்டத்தை கொண்டிருக்கிறது இந்த கருத்து நியோபாப்புலிஸ்ட் குணாம்சத்துடன் பேசுகிறது விவசாயிகள் குறிப்பாக நடுத்தர விவசாயிகள் தங்களுக்கே உரித்தான நெகிழ்திறனுடன் முதலாளித்துவத்தின் தாக்குதல்களை தாங்கி நிற்கும் திறன் பெற்றவர்கள் என்று விவாதிக்கிறது இந்த கருத்து முற்றிலும் தவறானது விவசாயத்துறை நாளும் நசிவடைந்து வரும் சூழ்நிலையில் சிறு விவசாயிகள் சிறு உற்பத்தியாளர்கள் விவசாயத்தை விட்டு செல்லாமல் அந்த துறையிலேயே தொடர்ந்து இருப்பதனை தங்களுடைய கருத்திற்கு ஆதாரமாக சொல்கிறது உண்மையில் விவசாயத்துறையின் சிறு விவசாயிகளுக்கு சிறு உற்பத்தியாளர்களுக்கு மாற்று வேலைவாய்ப்பு என்பது இந்த முதலாளித்துவ அமைப்பின் கீழ் இல்லாத நிலையில் விவசாயத்துறை நசிவடைந்தாலும் அதற்குள்ளேயே கட்டுண்டு கிடக்க வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு இருக்கிறது அதேபோல ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு விளைச்சல் என்று அவர்கள் உதாரணம் காட்டுகின்றனர் அப்படி அவர்கள் உதாரணமாக காட்டுவது சிறு பண்ணைகள் குறித்த புள்ளி ஆகும் உண்மையில் இவர்கள் எடுத்துக்காட்டாக கூறும் இந்த விலை குவிந்துள்ள விவசாயிகளின் எண்ணிக்கை பெரியது நெரிசல் மிக்கது எனவே ஒரு ஏக்கருக்கு இந்த அளவு விளை பொருட்கள் என்று சொல்லும்போது அந்த விளை நிலப்பரப்பில் குவிந்துள்ள விவசாயிகளின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் அவர்களின் உற்பத்தி திறன் அளவில் குறைந்து போயுள்ளது என்பது தெல்லத் எனவே முதலாளித்துவத்துடன் இணைந்து ஒரு திறன்மிக்க வலுவான சிறு விவசாயமும் இருக்கும் என்பது ஒரு கட்டுக்கதை அது விவசாயிகளின் துன்பத்தையும் துயரத்தையும் அவர்களின் செயல்திறனாக உருவகிக்கும் தவறினை செய்கிறது நான்காவதாக சொல்லப்படும் கருத்து போருக்கு பின்னாலுள்ள பல்வேறு முதலாளித்துவ கட்டங்களுக்கும் மூன்றாம் உலக நாடுகளில் காலனி ஆதிக்கத்திற்கு பிந்தைய முதலாளித்துவ கட்டத்திற்கும் மேலும் இன்றைய தற்போதைய சூழலில் உள்ள முதலாளித்துவ கட்டத்திற்கும் உள்ள வேறுபாட்டினை துடைத்தழுத்திவிட்டு பார்க்கின்ற கண்ணோட்டத்தின் அடிப்படையிலான கருத்து இது அதாவது முதலாளித்துவ அமைப்பிற்குள் அதன் அமலாக்கத்தில் பல்வேறு கட்டங்களுக்குள்ளும் வேறுபாடுகள் இல்லை என்ற அடிப்படையிலான பார்வை இந்த கருத்து முற்றிலும் தவறானது ஏனென்றால் மூன்றாம் உலக நாடுகளில் காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுதலையடைந்தவுடன் அந்தந்த நாடுகளில் அமைந்த ஆட்சிகள் தேச அபிவிருத்தத்துக்காக தனியார் மூலதனத்தை நாடியபோது கூட முதலாளித்துவம் தன்னை நிலைநிறுத்திக்கொள்ள எடுக்கும் தன்னிச்சை நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவே அந்த அரசுகள் முனைந்தன அதேபோல காலனி ஆதிக்கத்திற்கு பிந்தைய ஆட்சியில் அரசு சமூக பொருளாதார விவகாரங்களை தனது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தது இதுவே அதனுடைய தனித்தன்மையாக இருந்தது அந்த காலகட்டத்தில் சிறு துறையானது பாதுகாக்கப்பட்டதுடன் அதனுடைய வளர்ச்சியும் உறுதி செய்யப்பட்டது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலாளித்துவத் துறையின் ஆக்கிரமிப்பு கட்டுப்படுத்தப்பட்டது இது காலனி எதிர்ப்பு போராட்டங்களின் போது அளிக்கப்பட்ட அடிப்படையில் அமலாக்கப்பட்டது மேலும் பெரும்பாலான மூன்றாம் உலக நாடுகளில் அன்று அமைந்த அரசுகள் ஐரோப்பாவில் அமைந்தது போன்ற பூஷ்வா அல்லது முதலாளித்துவ அரசுகளை போன்ற தன்மையில் அமையவில்லை பிற்காலத்தில் ஐஎம்எஃப் உலக வங்கி போன்ற பிரிட்டனூட்ச் அமைப்புகளின் நிர்பந்தத்தின் காரணமாக மூன்றாம் உலக நாடுகளில் பொருளாதார தாராளமயமாக்கல் என்பது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு நேரத்தில் அமலாக்கப்பட்டது இறுதியில் உலக அளவில் நவீன தாராளமயமாக்கல் அமலாக்கப்பட்ட பிறகு முதலாளித்துவம் பெற்ற வெற்றியின் பின்னணியில் தன்னை நிலைநிறுத்தி கொள்ள எடுக்கும் அதனுடைய தன்முனைப்பு தன்னிச்சை நடவடிக்கைகளை கொண்ட குணாம்சம் வெளிப்பட துவங்கியது அதிலிருந்து முதலாளித்துவம் அதி தீவிரமான ஆற்றலுடன் பெரும் சக்தியுடன் பகிரங்கமாக வளர துவங்கியது நவீன தாராளமய ஆட்சியின் கீழ் சிறு உற்பத்தி துறைக்கு முதலாளித்துவ ஆக்கிரமிப்பில் இருந்து அளிக்கப்பட்ட என்பது பெரும்பாலும் இல்லை தற்போதைய நவீன தாராளமய கொள்கைகளை பின்பற்றும் அரசு முதலாளித்துவ அமைப்பின் தன்னை நிலைநிறுத்திக்கொள்ள எடுக்கும் தன்னிச்சை நடவடிக்கைகளை மீட்டெடுத்து உள்நாட்டு பெருமுதலாளிகள் உலகமயமாக்கப்பட்ட நிதி மூலதனத்தோடு இன்னும் ஒருங்கிணைந்து நிற்கக்கூடிய வாய்ப்பினை உருவாக்குகிறது விவசாய சிறு உற்பத்தி துறையை உலக சந்தையின் விலைவாசி ஏற்ற இறக்கங்களுக்கு திறந்துவிட்டதன் காரணமாக எப்போதுமே அவர்கள் அதிக கடனுக்கும் கொடிய வறுமை நிலைக்கும் ஆளாக்கப்படுகின்றனர் மேலும் விவசாய இடுபொருட்களின் விலையில் அளிக்கப்பட்டு வந்த அனைத்து மானியங்களும் திரும்ப பெறப்படுகின்றன விதைகள் வாங்குவதிலும் உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை வாங்குவதிலும் சந்தைப்படுத்துவதற்கான வசதிகளையும் வாய்ப்புகளையும் பெறுவதிலும் சர்வதேச வேளாண்மை வணிகத்தின் கருணையை எதிர்பார்த்து நிற்க செய்யப்படுகின்றனர் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கல்வி மற்றும் ஆரோக்கியம் போன்றவை தனியார்மயப்படுத்தப்பட்டதன் காரணமாக அவற்றிற்கான செலவு அதிகரித்துள்ளது இதனால் சிறு உற்பத்தியாளர்கள் பெரிய அளவில் கடனிற்கும் குடிய வறுமைக்கும் தள்ளப்படுகின்றனர் இந்தியாவில் கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் தற்கொலை செய்துள்ளனர் என்பதில் இருந்தே வறுமையின் தீவிரத்தை நாம் உணர முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்றுக்கும் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கும் இடைப்பட்ட இரு பத்தாண்டுகளின் கணக்கெடுப்பின்படி விவசாய துறையில் இருந்து ஒன்றரை கோடி விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேறி மாற்று வேலை தேடிக்கொண்டிருக்கின்றனர் இதனால் வேலை தேடும் தொழிலாளர் படையின் அளவு பெருத்துள்ளது இதனால் வேலையின்மை அதிகரித்துள்ளது என்று சொல்வதை விட கேஷுவல் பகுதி நேரம் மற்றும் இடைப்பட்ட நிலையிலான வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன என்று சொல்லும் நிலை உருவாகியுள்ளது வேலை தேடும் தொழிலாளர் படையின் அளவு பெருத்துக்கொண்டே செல்வதன் காரணமாக முதலாளித்துவ அமைப்பின் கீழ் வேலையில் இருக்கும் தொழிலாளர்களின் உண்மை ஊதியம் குறைந்து கொண்டே போகிறது சங்கத்தின் கீழ் அணிதிரட்டப்பட்ட தொழிலாளர்களின் உண்மை ஊதியமும் ஆர் எஸ் என்பதும்